அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானிகுற்றப்படின் கூடாழுக்கம் அதிகாரத்தில் இது இரண்டாவது குரட்பா இதனுடைய பொருள் தனக்கு நன்மை செய்ய தன் மனமே தானறிந்த குற்றத்தை செய்து அவனை தாழ்வில் வீழ்த்துமானால் விண்ணவரும் விரும்புகின்ற உயர்ந்த தவவேடம் புனைவதால் அவனுக்கு என்ன நன்மை கிடைத்துவிடும் ஒரு நன்மையும் கிடைக்காது மிகுந்த கேட்டைத்தான் அவன் அடைவான் என்பது கருத்து இன்பத் துன்பங்களை நுகர்வது மனம் உடம்பு கருவி கருவியாகிய உடம்பை உயர்ந்த வேடத்தால் அழகியதாக செய்து அனுபவிக்க வேண்டிய மனத்தை நரகத்தில் தள்ளிவிட்டால் எப்படி நன்மை விளையும் ஆகையால் குற்றமடையக்கூடாத மனத்தை செப்பனிட்டால்தான் தோற்றத்தினால் உயர்ந்த உடம்பும் நல்ல வழியில் நிற்கும் மனம் சொன்னபடிதான் உடம்பு நடக்கணும் மனம் வந்து கெட்டதை நினச்சா அதையே உடம்பு செய்து வீணா போகும் பாழ்பட்டு போகும் தோற்றம் தடுத்து விடாது அப்படின்னு சொல்லி தீய வழியில் போகாமல் மனசை அடக்கியவனுக்குத்தான் தவவேஷம் அந்த துறவி வேடம் பயன்படும் என்று உபதேசம் செய்தார் வானை அதாவது ஆகாசத்தை உவமை கூறினார் வானுயர் தோற்றம்னு அது உவமை சொன்னது எதுக்காகனா தோற்றத்தினுடைய உயர்ச்சியை நன்றாக சிந்தித்து பார்ப்பதற்காக தவ காட்சி ஒருத்தர் தபஸ்வியாக வேஷம் போட்டுருக்கார் காஷாயம் இதுக்கு பேர் சாஸ்திரத்தில் லிங்கம் என்று சொல்வார்கள் ஒருத்தர் துறவின்னா பக்கத்தில் அவங்க தேவையில்லாதவங்க போக மாட்டாங்க அதுக்காக இந்த வேஷம் ஆக இந்த தவ வேடத்தோட காட்சி வேஷம்னா தப்பாக நினைச்சிக்க அததற்குரிய அடையாளங்களோடு இருப்பது தவ வாழ்க்கைக்குரிய அடையாளங்களோடு இருப்பது அது பார்த்தாலே எல்லோரும் வணங்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதிசய மாட்சி உடையது எல்லோரும் வியந்து பார்த்து எவ்வளோ பெரிய வாழ்க்கை பார்த்தையா தியாகம் செய்திருக்கிற வாழ்க்கை அப்படின்னு நினைப்பார்கள் எல்லாரும் மனசார சந்தோஷப்பட்டு பணிந்து போற்றக்கூடிய வடிவம் அதை உணர்கிறதுக்காக அந்த அருமை பெருமை மகிமை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அதனுடைய சிறப்பை உணர்கிறதுக்காக வானுயர் தோற்றம் அப்படின்னு சொன்னார் கம்பீரமாக இருக்கிற தவ வானுயர் தோற்றம் அப்படிங்கிறது இலக்கண வழக்கு அறியாமல் செய்த குற்றத்திற்கு அல்லாமல் அறிந்து செய்த குற்றத்துக்கு பிராயஷ்சித்தம் கிடையாது தெரியாமல் பண்ண குற்றத்துக்கு வேணால் பிராயஷ்சித்தம் கழுவாய் உண்டு தெரிஞ்சு செய்த குற்றத்துக்கு பிராயஷ்டித்தம் கிடையாது நெஞ்சே குத்தும் தன் நெஞ்சே தன்னை சுடும்னு சொல்லியிருக்கார் இல்லையா ஆக நெஞ்சு குற்றமுடையதாகிவிடும் அந்த குற்ற உணர்ச்சியே கொன்று விடும் தவ வேடம் மற்றவர்களை அஞ்ச தான் பக்கத்தில் போகிறதுக்கு நெருங்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் தவவேஷத்தோடு இருக்கார் பக்கத்தில் போய் நின்று பேசுறதுக்கு சில பேருக்கு பயம் இருக்கும் அதனால் வடிவேல் செட்டியாருங்கிற பெரியவர் சொல்கிறார் புறத்தாரை அஞ்சச் செய்தலே அல்லாமல் வேறு பயன் இல்லாததாக ஆகிவிடும் மற்றவங்க வேணால் அவங்ககிட்டேருந்து பயப்படுற மாதிரி இருக்கலாம் ஆனால் உனக்குள்ளேருந்து நீயே பயப்பட்டு கொண்டு என்பது கருத்து ராமாயணம் மீட்சி படலம் நூற்றி பாடல் சொல்கிறது வானுயர் தோற்றத்து மலர்ந்தார் அதே மீட்சி படலம் நாற்பதாவது பாடல் சொல்கிறது வானுயர் கற்பு என்று நாளடியார் நூத்தி பாடல் சொல்கிறது வான் தோய்க் குடிப்பிறந்தார் என்று மெய் தவத்தை வேதத்தை வேதவித்தை விளங்கு இளமாமதிசூடும் விகிதந்தன்னை எய்தவமே உழிதந்த ஏழையேனை இடற்கடலில் வீழாமே ஏற வாங்கி தவத்தார் அறியாத நெறி நின்றானை புனல் கரந்திட்டு உமையொடு ஒரு பாகம் நின்ற தத்துவனை தலையாலங்காடன் தன்னை சாராதே சால நாள் போக்கினேனே அப்பர் சுவாமிகள் தேவாரம் இதில் இருக்கக்கூடிய வரிக்காக தான் இந்த பாட்டை தேர்ந்தெடுத்தோம் பொய்த்தவத்தார் அறியாத நரி நின்றானை கோலித்தவம் புழிகின்றவர்களுக்கெல்லாம் இந்த தத்துவம் இந்த இறைவன் சரியாக விளங்க மாட்டான் அமைதியும் இன்பமும் வடிவமான இறைவன் அவர்களுக்கு விளங்க மாட்டான் என்பது கருத்து பதவுரை படிக்கலாம் தான் அறி குற்றம் ஒருவன் தான் அறிந்த குற்றத்திலே தன் நெஞ்சம் தன்னுடைய மனமானது உள்ளமானது படின் படியுமானால் வான் ஆகாயத்தை போன்ற உயர் மேலான தோற்றம் தவ வேடம் எவன் யாது பயனை செய்யும் தரும் நம்முடைய மனசுக்கே தெரியுது இது தப்புன்னு நாம் அந்த தப்பு மனசுக்குள்ளே வச்சுட்டுருக்கோம் அதே சமயம் பார்த்தா நம்ம தவறு செய்யாத மாதிரி வேஷம் போடுறோம் அதனால் என்ன பிரயோஜனம் நீ நிம்மதியாக இருக்க முடியுமா அப்படிங்குறதான் விஷயம் ஒருவன் தான் அறிந்த குற்றத்திலே தன்னுடைய உள்ளமானது படியுமானால் ஆகாயத்தை போன்ற மேலான தவவேடம் வேடம் யாது பயனை தரும் ஒரு பயனையும் தராது என்பது மட்டுமல்ல மிகுந்த தீங்கை பல பிறவிகளுக்கு கொடுக்கும் பல பிறவிகளில் அவன் துன்புறுவான் வேதங்கள் சொல்லுகின்றன தவ வாழ்க்கை வேடத்தை போட்டு அவமான செயல்களை எல்லாம் செய்தால் அவன் பேரிச்சம்பள மரமாக பிறப்பான் தே கர்ஜூரா அபவன் என்று சாஸ்திரங்களிலே உபதேசம் பண்ணப்பட்டிருக்கிறது வானுயர் தோற்றம் எவன் செய்யும் தன் நெஞ்சம் தானிகுற்றப்படின் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்